அவர்கள் தமது நோயின் போது அபுபக்கர் அவர்களை கட்டளையிட்டார்கள் அபு பக்கர் அலி அவர்கள் சில நாட்கள் தொழுவித்தார்கள் நபி சல்லம்மாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தமது நோய் சற்று குறைந்ததை உணர்ந்து வெளியே வந்தார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் நபி சலாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் பார்த்ததும் பின் அப்படியே இருங்கள் என நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்தார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுடைய விழாபுரத்தை ஒட்டி அமர்ந்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களையும் மக்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களையும் பின்பற்றி தொழுதனர்